அறிவிக்கின்ற மறுமையில் மோமினின் ஆபரணங்கள் அவர் ஒழு செய்த உறுப்புகள் முழுவதும் இருக்கும் என்று என் நேசர் நபி சொல்லும் அலிசல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் எம்